ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து இந்த கலியுகத்தில் நம்முடைய தர்மங்களுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் நம்மால் எந்த அளவுக்கு அந்த கர்மாக்களை விட்டு கொடுத்து செய்யலாம் என்பதை பராசர மகர்ஷி காண்பித்த வழியில பார்த்தோம் மேலும் நாம் செய்யக்கூடியதான சந்தியாவந்தனம் முதலான அனைத்து கர்மாக்களிலும் இந்த கலியுனுடைய தோஷம் புகுறாமல் இருப்பதற்கு என்ன உபாயங்களே வைத்திருக்கார் என்பதையும் பார்த்து மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் பிரணவம் சொல்லே ஆரம்பிப்பதும் கடைசியிலே மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு பகவன் நாமாவோடு முடிக்கணும் என்பதையும் விரிவாக தெரிஞ்சின்றோம் இப்போது அடுத்ததாக கலி நிஷித்தம் என்று ஒரு பகுதியை காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் கலியுக நிஷித்த தர்மாஹா என்று பெயர் அதாவது இந்த கலியுகமானது எப்படி இருக்குன்னு நாம் தெரிஞ்சின்றும் நம்முடைய கர்மாக்களை அந்த அளவுக்கு நாம் விட்டுக் கொடுத்தோ ஜாக்கிரதையாக செய்தாலும் கூட சில கர்மாக்களில் நிறைய தவறுகள் நடக்கும் அதை நிச்சயமாக நம்மால் முழுமையாக செய்ய முடியாது என்பதனாலே சில கர்மாக்களை சில தர்மங்களை இந்த கலியிலே செய்யக்கூடாது என்று பிரித்து காண்பிக்கிறார் மகரிஷிகள் காரணம் அதை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக படினாலும் அதில் தவறுகள் நடந்து போய்டும் அந்த தவறுக்கு இன்னொரு தவறு மருந்து அப்படின்னு தப்புக்கு தப்புன்னு மேலே தவறுகள் செய்யும்படியாக நேரும் என்பதனாலே இந்த கலியுகத்தில் சில தர்மங்களை நிஷித்தம் செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்கு நிஷித்த தர்ம ஆஹா அப்படின்னு அதில் ஒவ்வொரு மகர்ஷிகளும் சந்தியாவந்தனம் முதற்கொண்டு அஸ்வமேதயாகம் வரையிலும் அத்தனைகளிலும் இந்த இந்த பகுதியை விட்டுடனும் இந்த இந்த விஷயங்களை விட்டுடனும் அப்படின்னு காண்பிச்சிருக்கான் அதில் பராசர மகர்ஷி சாதாரண பாமரனுக்கு என்னென்னெல்லாம் தவறுகள் நடக்கும் அவன் இதிலிருந்து எப்படி மீண்டு வந்து தான் எடுத்த இந்த மனுஷ ஜென்மாவை கூடிய வரையிலும் பயனுள்ளதாக செய்து கொள்ளலாம் என்ற வழியில் பராசர மகர்ஷி காண்பிக்கிறார் இந்த கலியுக நிஷித்த தர்மா தர்மங்களை அப்படி பராசர மகர்ஷி சொல்லிண்டு வர்ற நிறைய நமக்கு தவிர்க்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னு காண்பிக்கிறார் அதில் ஒவ்வொரு காரியங்களிலும் சூக்மம் நிறைய இருக்குது அதை நன்றாக நாம் மனசில் வாங்கிக்கணும் ஊடாயாக புனருத்வாகம் ஜேஷ்டாம்சம் கோபதம் ததா தத்தாட்சதாய கன்யாயாக புனர்தானம் பரஸ்யச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பராசர மகர்ஷி ரொம்ப முக்கியமான விஷயம் ஊடாயாக புனருத்வாகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் என்ன அர்த்தம்னா ஒரு கல்யாணம் ஆயிட்டது அந்த கல்யாணம் சிறப்பாக அமையல்ல கல்யாண வாழ்க்கை முரிஞ்சு போய்ட்டுது அப்படின்னா புனருத்வாகம் மீண்டும் திருமணம் என்பது கூடாது அப்படின்னு பராசர மகர்ஷி ஆரம்பிக்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அந்த கல்யாண வாழ்க்கை ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ தான் நீடிக்கிறது பிறகு அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது பிரியும்படியாக நேர்றது ஆனால் வாழ்க்கை அதோடு முடியலையே இன்னும் அனுபவித்து வாழ வேண்டிய வயசு இருக்குது அப்படின்னு நாம் இரண்டாவதாக கல்யாணம் செய்து வைப்பது தான் ஒரே நிவர்த்தி ஒரே பரிகாரம் என்ன ரெண்டாவதாக கல்யாணம் செய்து வைக்கணும் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு நாம் செய்கிறோம் இதற்கு நாம் மனிதாபிமானம் அப்படி என்னென்னவோ பேர்கள் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் கலி நிஷித்திலே இதை காண்பிக்கிற மீ ஒரு தடவை கல்யாணம் ஆயிட்டதுன்னா திரும்பவும் மீண்டும் கல்யாணம் என்பது கூடாது அப்படின்னு சொல்கிற ஏன் அப்படி சொல்லியிருக்கார் இதையெல்லாம் நாம் வச்சு பார்க்கிற பொழுது தான் மகரிஷிகள் மேலே வருத்தம் ஏற்படுறது அல்லது மகரிஷிகள் மேலே கோபம் கூட ஏற்படுறது ஏன்னா மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் மகரிஷிகளை விட நம்ம மேலே அனுகிரக புத்தியோடு கருணையோடு வேறு யாருமே ஆலோசனை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நமக்கு மகரிஷிகள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய மனதிற்கு எது ஹிதம்னு படும் அப்படின்னு பார்த்து சொல்கிற எப்படி குழந்தைகளுக்கு வயறு சரியில்லைன்னா வேப்பெண்ணை கொடுக்கணும் ஆனால் வேப்பெண்ணை ரொம்ப கசப்பு நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேப்பண்ணையை வாயில் விட்டால் அந்த குழந்தைக்கு என்ன தோணும் தாயாரே வேப்பெண்ணையை ஒரு ஸ்பூனை கொண்டு வந்து நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்தி வாயில் விட்டால் அந்த குழந்தைக்கு பரமசத்ருவாக தாயார் தெரியும் தாயார் தான் நமக்கு பரமசத்ரு அப்படின்னு தோணும் அந்த குழந்தைக்கு திட்டும் ஆனால் அந்த தாயார் பரம கருணையோடு தான் அதை செய்கிறார் அதை நேரடியாக வாயில விடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு வாழைப்பழத்திலேயோ அல்லது வெள்ளத்திலேயோ கலந்து அந்த வேப்பண்ணைய கொடுக்கணும் குடுத்து அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லி நீ இதை சாப்பிடணும்னு நல்ல புத்தி சொல்லி கொடுக்கணும் குழந்தைக்கு அது போல தான் மகர்ஷிகள் நமக்கு சில விஷயங்களை எப்படி வாழைப்பழத்தில் வேப்பண்ணையை விட்டு கொடுப்போமோ அது மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கார் சில விஷயங்களை நேரடியாகவே நமக்கு கூடாது அப்படின்னு சொல்கிறார் அவர் கரு அவர்கள் கருணை இல்லாமல் சொல்கிறா அப்படின்னு நாம் நினைக்க தாயாராக நமக்கு ஒரு தாயார் குழந்த மேலே எவ்வளவு அன்பு எடுத்துன்னு சொல்லுவாலோ அதுபோல் மகரிஷிகள் நம்ம மேலே ரொம்ப பிரேமையோடு கூட நாம் ஒவ்வொருவரும் சௌக்கியமாக இருக்கணும் மன அமைதியோடு இருக்கணும் நல்லா வாழ்க்கையை வாழணும் இந்த வாழ்க்கையோடு முடியலை மேலும் பல பிறவிகள் இருக்குது அதிலும் நாம் சௌக்கியமாக இருக்கணும் என்கிற எண்ணத்தோடு தான் மகரிஷிகள் தர்மங்களை காண்பிக்கிறார் அந்த அதை மனதில் வச்சுண்டு நாம் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் மேலும் இந்த கல்யாணமானது ஒரு தடவை நடந்து இரண்டாவதாக ஏன் கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு மகரிஷிகள் சொல்கிறா அப்படின்னா அதில் சூக்மங்கள் நிறைய இருக்குது நாம் அடிப்படையாக என்ன கவனிக்கணுமோ அதையெல்லாம் கவனிக்காமல் உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நாம் கவனித்து நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறோம் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி குடும்பம் நன்றாக இருக்கா அப்படிங்கிறத கூட நாம் கவனிப்பதில்லை ஜாதகம் பார்ப்பது ஜாதகம் பொருத்தமாக இருக்குன்னு நம்முடைய மனசிற்கு பட்டால் ஒருவருக்கு ஒருவர் பேச சொல்கிறது அவர்களுக்கு மனப்பொருத்தம் இருக்குது அப்படின்னா நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாற்போல் பார்த்து ஒரு மண்டபத்தை பார்த்து அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்து வச்சோம் அவர்களுக்கு ஏதோ ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துட்டால் பிறகு நம்முடைய கடமையும் முடிஞ்சு போயிடுச்சு அதற்கு பிறகு நம் குழந்தைகளை பற்றி யாராவது நம்மிடத்துல சொன்னாலும் கூட அது அவனுடைய பர்சனல் லைஃப் அவர்களுடைய பர்சனல் லைஃபில் நாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு விலகிடுறது நாம் எது வரைக்கும் பொறுப்பெடுத்துன் இருக்கோம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுதுன்னா போகும் அது வரைக்கும் தான் நம்முடைய கடமை அப்படின்னு தாயார் தகப்பனார்கள் இருந்துடுறோம் இதுதான் உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடியது பிறகு சேர்ந்து வாழ்ந்தால் வாழட்டும் பிரிந்து வாழ்ந்தாலும் வாழட்டும் எப்படி வாழ்ந்தாலும் சரி என்று நாம் விலகிறோம் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம் ஆனால் அதில் த அந்த கல்யாண விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கவனித்து செய்யணும் என்பதை மகரிஷிகள் காண்பிச்சு அந்த அளவுக்கு உங்களால் கல்யாணத்தை தீர்மானம் செய்து செய்ய முடியாது என்பதனாலே தான் இரண்டாவதாக அந்த தப்பை செய்யாதே அப்படின்னு மகரிஷிகள் காண்பிக்கிறார் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்